வாழ்முதல் ஆகிய பூர வேலர்ந்த பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு எட்டினின் திருமுகத்து எமக்கருள் மாலர் எழில் நகை கொள் சூழ் திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானே எத்யர் கோடி கூடையாய் என்னை எம் பெருமான் பள்ளி எழுந்தருடாயே திசை அணுகினன் இருள் போயந்தது உதயம் நின் மலர்திருமுகத்தில் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்நலம் கண்ணாம் திரள்ளிரை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே அருள் தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயேங்குயில் கூவின கோழி குருகுகள் எம்பின எம்பின தங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்படு நமக்கு தேவ நிகழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறை உரை சிவ பெருமானே யாவர் அறிவரிய மக்களியாயம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் தோத்திரம் எம்பினர் ஒரு பிணை மலர்கையினர் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால் அஞ்சலி கூப்பினர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம் பெருமான பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாய் என் இந்நல்லால் ஒக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முன்னைக் கண்டறிவாரே வயல் திரு பெருந்து எங்கள் முன் வந்து ஏதங்கள் அருத்தம் ஆண்டருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பற விட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனி வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர்மான உடத்தியல்வின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாள செப்புரு கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது படச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரருங் அரியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருடும் மது வளர் பொடிற்று உத்தரகோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எமை பணி கொழுமா அது கேட்போம் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவர் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தொரும் எழுந்தருளியபரனே செந்தடல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்து கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்ட விழுப்பொருளே உனதொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தேன் என்று கழிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம் பெருமான் எம் பெருமான் பள்ளி பள்ளிழுருளாயேயே புவனீர்போய்ப் பிறவாமையில் நால் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறென்று நோக்கி திருப்பெருந்துரை உறைவாய் திருமால அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியுகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஏ ஏ போய் பிறவாமையில் நாள் This Earth Middle East Hmm. Uh Jeans Whampejackatae. He? ter jerseys. He wants toBravo. Hok bomb. Hisiousness is king. Hisish�uh snap. He goes with cursing Baiki. He wants to capture him. Heatos son, he hasャing. He shuttle back! He goes with the transportpancer. He goes boys. He goes with the Strange Blocks. He does not kill. He's watching this. He jumps. He's 제가 quem piens. He comes with the 就是 así parapped.ік. He says, He is on the đ cono HERE liberal earth. He FUCK. Heres the first. He can difumeni. He decides to change the world. He faces the road. He chooses to run over aáginaê electricity thatolic. He calls sae as a sign. He will come with the stuff. He has to marry a spirit. He owns a week. He says he's walking. That key in the bush. He has shown என்று நோக்கி திருப்பெருந்தூரை ஊரைவாய் திருமாறா சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்த Karunayum, you are Afanvirubbedevum Malaravan agajay Paranirum, you are Karunayum, you are Karunayum, you are Afanvirubbedevum Malaravan agajay படவும் நின் படவும்லர்ந்தமே கருணையும் நீையும் அவனிய புகுந்தமை யர் புகும்மை ஆட்கொள்ளவல்ல ஆட்கொள்ளவல்ல ஆட்கொள்ளவல்லாய் அவனியர் புகுந்தமை ஆட்கொள்ளவன் எளாயே பள்ளி எழுந்தருளாயே அவனியே புகுந்தமையுள்ளவல்ல ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே